நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை சிறப்பு என்ன அப்படின்னா அது வந்து வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையோட ரொம்ப ஒரு ஒன்றி போன ஒரு விஷயமா இருக்கும் அதுல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும் அவங்களுடைய கற்பனை திறன் ரொம்ப அருமையா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் சரியா இப்போ நம்ம பாக்கப் போற நாட்டுப்புற கதையை நீங்க ரொம்ப ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான கதை ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அந்த டாக்டர் என்ன நினைப்பாரு தன்னுடைய பையனோ பொண்ணும் இந்த உலகத்துல ஒரு பெரிய டாக்டராக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு இன்ஜினியர் இருந்தாருன்னா அவர் என்ன நினைப்பாரு இந்த உலகத்துல தன்னுடைய பையனும் பொண்ணும் ஒரு பெரிய இன்ஜினியராக வரணும்னு நினைப்பாங்க அது மாதிரி சாதாரண வேலையில இருக்கக்கூடியவங்க கூட தன்னுடைய பையன் வந்து விஞ்ஞானி विनवे की डाटर आगण इंजीयर आगण நிறைய கற்பனை பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு திருடன் என்ன நினைப்பான் அதை நாட்டுப்புற கதையில ஒரு ஊர்ல செங்கோடன் ஒரு திருடன் இருந்தான் வந்து மிக திறமையான திருடன் அவன் பணக்காரங்க வீட்டுல போய் திருடிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தினான் அந்த திருடன் செங்கோடனுக்கு ஒரு பையன் இருந்தான் எல்லா அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய கவலை திருடன் செங்கோடனுக்கு வந்துருச்சு அவன் நினைச்சான் தன்னுடைய பையன் தன் மாதிரியே பெரிய திருடன் வந்து வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருப்பானா இல்ல வந்து அவன் திருட தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால என்ன பண்ணான் பையனை கூப்பிட்டு இங்க வாப்பா குழத்தொழில் வந்து என்னைக்குமே சொல்லி கொடுக்காமலே தன்னாலே தெரிஞ்சுக்கிறது உனக்கு வந்து திருட்டு தொழில் வந்து தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல வா நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லவும் அவன் சொன்னானா அப்பா நான் வந்து உங்களை விட பெரிய திருட எனக்கு வேணா ஒரு சோதனை வச்சு பாருங்க நான் ஜெயிச்சு செங்கோடன் வந்து ஆச்சரியப்பட்டே சரி என்ன பண்றான்னு பாப்போம் உனக்கு என்ன வேணும் அதுக்கு செங்கோடன் மகன் சொன்னா நீங்க எனக்கு ஒரு தங்க காப்பு கையில போட்டு காதுல வந்து ஒரு வயிற கடுக்கன் போட்டு நான் போய் எப்படி சம்பாரிச்சிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லவும் செங்கோடனும் அவன் மனைவியும் பையனோட பேச்ச பார்த்து அசந்து போயி சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு கையில ஒரு தங்க காப்பும் காதுல ஒரு வயிற கடுக்கனும் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க நடுவுல இருந்த கிணத்து பக்கத்துல விளையாடிட்டு இருந்தான் அப்ப தூரத்துல ஒருத்தரு ஒரு பெரிய மூட்டைய தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு அதை அந்த பையன் வந்து இவர்கிட்ட இருந்து இந்த மூட்டையை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல வந்தோடனே அழுக ஆரம்பிச்சான் அழுக ஆரம்பிச்சோன்னே அவர் என்ன பண்ணாரு ஏண்டா அழுகிற தம்பி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்போதான் அவர் கவனிச்சாரு இவன் காதில் வந்து வைர கம்மல் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் வந்து கையில தங்க காப்பு போட்டிருக்கான் இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படியாவது திருடியிடலாம் இவனுக்கு திங்குறதுக்கு ஏதாவது வெள்ளம் அது மாதிரி தின்பண்ணங்களை கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மூட்டையை இறக்கி கீழே வச்சாரு வச்சிட்டு அவனுக்கிட்ட ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி ஏண்டா தம்பி அழுகிற உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரான் அப்போ அவன் சொன்னானா நான் இங்க விளையாடிட்டு இருக்கும் என் கையில இருந்த வயிற மோதிரம் கலண்டு இந்த கிணத்துக்குள்ள உளுந்துருச்சு இது இல்லாம நான் வீட்டுக்கு போனா எங்க வீட்டுல அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுத ஆரம்பிச்சானா அப்ப அந்த வழிபோக்கு நினைச்சாரா பாரு காதுல போட்டு இருக்க வயிற கம்மலையும் கையில இருக்க தங்க காப்பையும் திருடிக்கிட்டு விடலான்னு பார்த்தா வயிற மோதர வேற இந்த பையன் போட்டு இருந்திருக்கானா சரியா போச்சு இப்ப இவன இந்த மூட்டையை பாத்துக்க சொல்லிட்டு நம்ம கிணத்துக்குள்ள இறங்கி அந்த வயிறு மோதரத்தை எடுத்துட்டு வருவோம் வந்து அதுக்கு பிறகு பையனுக்கு வெள்ளத்த குடுத்து ஏமாத்தி அவன் காதுல இருக்க கடுக்கனையும் தங்க காப்பையும் கலட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அந்த மூட்டையை பாத்துக்கோ நான் வயிற மோதரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவர் கிணத்துக்குள்ள இறங்கி போய் கிணத்துக்குள்ள முங்கி தேட ஆரம்பிச்சாரு அப்ப என்ன பண்ணா செங்கோடனோட பையன் தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து பாத்தீங்களா நான் எவ்ளோ திறமையா இந்த மூட்டையை திருடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அந்த மூட்டையை திறந்து பார்த்தா உள்ள பூரா தங்க நகைகளும் வைர நகைகளும் இருக்கு அவன் வந்து அந்த வழிபோக்கன்னு வந்து அவன் அதோட பெரிய திருடனா இருப்பான் போல அவன் எங்கயோ இருந்து திருடிட்டு வந்த நகைகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி தூக்கிட்டு வந்திருக்கான் அவங்ககிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்தது யாருன்னு பாத்தீங்களா செங்கோடனோட பையன் சரிதான் அப்ப செங்கோடனும் செங்கோடனோட மனைவியும் என்னடா இது கத்து கொடுக்காமலே நம்ம பையன் இந்த வயசுல வந்து இவ்வளவு பெரிய திருடனா மாறிட்டானே குளத்தொழில வந்து மிக செம்மையா கத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் குலத்தொழில்னா என்னன்னு தெரியுமா குலத்தொழில்னா குடும்ப சொல்லலாம் ஒரு அப்பா பாத்துட்டு கூடிய வேலையவே மகன் கத்துக்கிறதுக்கு பேரு தான் குல தொழில் அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த காலத்துல யாரும் அப்படி இருக்கிறதுல இல்லையா அப்பா ஒரு வேலை செஞ்சா அவரோட பையனோ பொண்ணோ வேற ஏதோ ஒரு வேலைக்குதான் போறாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதனால குல தொழில் இல்லாமலே போயிடுச்சு ஒரு காலத்துல விவசாயம் செஞ்சவங்களோட பசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால நமக்கு நிறைய விதவிதமான இயற்கை உணவு வகைகள் கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து விவசாயிகள் குறைஞ்சு போயிட்டாங்க அதனால உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் வீரிய காய்கறிகள் அப்படின்லாம் பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடி வந்து நூறு விவசாயிகள் இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு நூறு கிலோ காய்கறிகளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்போ நமக்கு பத்தாயிரம் கிலோ காய்கறி கிடைச்சிட்டு இருந்தது இன்னைக்கு விவசாயிகள் வந்து நூறுங்கிற இடத்துல பத்து பேர் தான் இருக்காங்க ஆனா நம்மளுடைய தேவைகள் வந்து இருபதாயிரம் கிலோ காய்கறிகள் அப்படி இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க பத்து பேரை வச்சு இருபதாயிரம் கிலோ காய்கறி பண்ணணும் அப்படின்னா வீரிய கத்திரிக்காய்கள் வீரிய கேரட்டு முட்டைக்கோசு எல்லாமே வருது இது வீரியம்னா என்ன தெரியுமா ஹைபிரிட் அதாவது ஒரு காய் காய்க்க வேண்டிய இடத்துல பத்து காய் காய்க்கும் அந்த காய்க்கெல்லாம் விதையே இருக்காது அது வந்து மரபணு மாற்று அந்த மாதிரி பண்ணுவாங்க இத பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா அடுத்ததுல கவனிக்கலாம் இது ஏதோ யதார்த்தமா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் உங்களுக்கு இந்த செங்கோடனோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க இது ஒரு வேடிக்கை கதை தான் ஓகேவா திருடன் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் கிடையாது ஸோ திருடுறது ரொம்ப தப்பானது இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு